நற்றினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது பூசணிக்காய் ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள் பூசணிக்காய் ஒரு கப் தேன் தேவையான அளவு மிளகு ஒரு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம பூசணிக்காய் தூள் நிக்கிட்டு அதனால பீஸ் பீஸா கட் பண்ணி மிக்சியில போட்டு அதை அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு அது ஒரு பவுல்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் தண்ணி தேவையான அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அது மாதிரி ஹனி நமக்கு எவ்வளவு ஸ்வீட்னஸ் தேவையோ தேன் கலந்து விட்டுலாம் நல்லா கலந்துட்டு மிளகு வந்து நல்லா இடிச்சு எப்பவுமே மிளகு இடிச்சு போட்டா அது டேஸ்ட் கொடுக்கும் இடிச்சு அதை தூள் பண்ணி அதை இந்த பூசணிக்காய் ஜூஸ்ல கலந்து விட்டோம்னா சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பூசணிக்காய் ஜூஸ் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவகளை மீண்டும் சந்திப்போம்